ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம் பத்தாம் நாள் தெய்வ ரகசியங்கள் மூவகை தெய்வ ரகசியங்கள் உண்டென யாவருக்கும் தெரியும் சந்தோஷ தெய்வ ரகசியங்கள் துக்க தெய்வ ரகசியங்கள் மகிமை தெய்வ ரகசியங்கள் ஜெபமாலையில் தியானிக்க தொடங்கிய ஆரம்ப நாட்களில் ஒவ்வொரு வகையையும் பொதுவில் எடுத்துக்கொண்டுதான் தியானித்து வந்தனர் எத்தகைய வாழ்க்கை நடை மனிதனுக்கு பொருந்தியது என்று சந்தோஷ தேவரகசியங்கள் காட்டுகின்றன சேசநாதர் தெரிந்து கொண்ட வாழ்க்கை என்ன எளிய வாழ்க்கை உழைப்பு மிகுந்த வாழ்க்கை தொழிலாளியின் வாழ்க்கையும் அத்தோடு சம்பந்தப்பட்ட புண்ணியங்களும் நமக்கேற்றவை தரித்திரம் என்னும் புண்ணியம் வருந்தி உழைக்கும் புண்ணியம் உழைத்தால் போதாது திறம்பட உழைக்க வேண்டும் சுத்தமான வேலை நல்ல வேலையா இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்ற வேலையை நமது ஆண்டவர் ஒரு பொழுதாவது செய்திருப்பார் என்று நாம் கனவிலும் கருதக்கூடுமா அடுப்பறிக்கும் சமயம் உட்கார முக்காலியா இருந்தாலும் எவ்வளவு திறமையோடு சேசு அதை செய்து முடித்தார் எப்பொழுதும் என்னாலும் எவ்விடத்திலும் அவர் செய்வன திருந்து செய்தார் சேசுவின் அந்நாள் வாழ்க்கையை நாம் மறைந்த வாழ்க்கை என்கிறோம் தாழ்ச்சியும் நேர்மையும் பகட்டையும் படாடோபத்தையும் தேடாத்தன்மையும் பெருங்குணங்களாக விளங்கின இந்த இரகசியங்களை சந்தோஷ தேவ ரகசியங்கள் என்கிறோம் நாம் அவைகளை கண்டு பாவிப்போம் ஆகியில் இவ்வுலகிலேயே இவ்வாழ்நாளிலேயே நாம் சந்தோஷத்தை கண்டடைவோம் தற்கால சமூக பிரச்சனைகளுக்கு முடிவு காண வேண்டுமே ஆகில் நசரித்துர் வாழ்க்கையை கவனிக்க வேண்டும் என்றார் பதிமூன்றாம் சிங்கராயர் திரு குடும்பம் வருவாயை பெருக்க தேடவில்லை ஏனெனில் அவர்கள் தங்கள் தேவையை பெருக்க தேடவில்லை தங்கள் தேவையை குறைத்து காலை முதல் மாலை வரை கஷ்டப்பட்டு உழைத்தனர் நசரேத்தூரை கவனித்து பார்த்தால் இத்தொழில் அத்தொழில் நலமென்று சிந்தித்து கைகட்டி வேலையில்லா திண்டாட்டத்தை மனிதர் பெருக்க மாட்டார்கள் எத்தகைய வாழ்க்கை எனக்கு ஏற்றது என்று அலையாமல் கடவுள் எனக்கு வகுத்த வழி என்ன என்று அறிய ஆசிப்பார்கள் உணவு உடை உறைவிடம் முதலானவைகளில் போதுமென்ற மனதை பொன் செய்ய மருந்து என்று எண்ணி திருப்தி கொள்ளுவார்கள் நசரத்தை நாடி போக வேண்டும் சேசுவின் பகிரங்க வாழ்க்கையை விட்டுவிட்டு அவரது மறைந்த வாழ்க்கையிலிருந்து பாடுகளின் வாழ்க்கையை காண ஜெபமாலை நம்மை அழைத்துச் செல்லுகிறது எனினும் பகிரங்க வாழ்க்கையின் முதலும் முடிவும் தானே பாடுகள் பகிரங்க வாழ்க்கையின் சுருக்கம் அவர் நன்மை செய்து கொண்டே போனார் நமக்காக உயிரை கொடுத்த அவரது மரணம் அவரது நன்மை தனத்தின் மணிமுடி என்றோ இவ்வுலகில் நாம் முக்கியமாய் பின்பற்ற வேண்டியவை துக்க தெய்வ ரகசியங்கள் ஆண்டவர் நமக்கு அனுப்பும் துன்பங்களையும் ஆண்டவருடைய சம்மதத்தால் மனிதர்களிடமிருந்து நமக்கு வரும் சிறுமை சில்லறை வருத்தம் வாதனைகளையும் பொறுமையா ஏற்றுக்கொண்டு அவருடைய வாதனைகளோடு அவைகளை ஒன்றித்து மனு குலத்தின் ஈடேற்றத்திற்காக இதில் நமக்கு எவ்வளவு மகிமை துக்க தெய்வ ரகசியங்களை தியானிப்பதால் இவைகளை தாங்க நமக்கு தைரியம் வரும் துக்க தெய்வ ரகசியங்கள் நமக்கு கற்றுக் மேலான பாடம் வேறொன்றுண்டு சேசுநாதர் வேதனையை தெரிந்து கொண்டவர் ஆதலால் வாதனைப்படுவோர் துக்கப்படுவோர்களில் நாம் அவரை கனப்படுத்த வேண்டும் அவரது ஞான அவர் இன்னும் வாதனைப்படுகிறார் நாம் ஞானசரீரத்தின் அங்கமானபடியால் நாம் வாதனைப்பட வேண்டும் சவுளே சவுளே ஏன் என்னை வதைக்கிறாய் ஆண்டவரே நீர் யார் நீ வதைக்கும் இயேசு நான் நாள் கணக்காய் ஆண்டுகளாய் இதை அலசி ஆராய்ந்து பார்த்து சேசுவின் ஞான சரீரத்தின் சத்தியத்தின் நன்மையை கோருகிறவன் நசரத்தில் துவக்கி கல்வாரியில் ஏற வேண்டும் சமூக சேவை தேவ அன்பை நம்மிடத்தில் ஊட்டி வளர்க்கும் இது கைமேல் கண்ட பலன் மறு உலகிற்கு காத்திருக்க வேண்டியதில்லை இவ்வுலகிலேயே நம்மேல் வெற்றி கொள்ள வேண்டும் என்று மகிமை தேவரகசியங்கள் நமக்கு கற்பிக்கின்றன கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருந்தால் மேலுள்ள காரியங்களை தேடுங்கள் அங்கு இறைவனின் வலது பக்கத்தில் கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார் இயேசுவின் உத்தானத்தின் மகிமையை உலகில் பரப்ப நாம் பிரயாசைப்பட வேண்டும் மற்ற மக்களும் இதில் பங்கடைய உழைக்க வேண்டும் நாம் சேசுவை தேட வேண்டும் மோட்ச பாதை அவர் மோட்ச பாதையை நாம் தேட வேண்டும் ஆகிலும் தினந்தோறும் இவ்வுலக பாதையில் நாம் நடக்க வேண்டியவர்கள் இப்பாதையில் அருளும் அயரா ஊக்கமும் நமக்கு தேவை ஜெபமாலை சொல்வதனால் தேவதாய் நடந்த பாதையில் நாமும் நடந்து சந்தோஷிப்போம் துக்கிப்போம் வெற்றி கண்டு மகிழ்வோம் ஜெபம் ஜெபமாலை ராக்கினியே இரக்கமுள்ள தாயே நரகத்தின் வேதனையை நீர் எங்களுக்கு நினைப்பூட்ட அவசியம் விசனத்துக்குரியது பாத்திமா சிறுவர்களுக்கு நீர் காட்டிய நரகத்தின் காட்சி எங்களுக்காகவே காட்டினீர் எங்கள் உள்ளத்தில் உயிருள்ள விசுவாசத்தை எழுப்பி நரகத்தின் பயங்கரமான சத்தியத்தை உணரும்படி செய்தருளும் நித்திய ஆக்கினையை கொடுக்கும் நீதி தீர்விலிருந்து எங்களை ரட்சியும் பாவத்தின் தோஷம் நரகத்தில் முடியும் என்று வேதாகமும் எங்களுக்கு கற்பிக்கிறது ஏக திரித்துவமாகிய கடவுள் அளவில்லாத நீதி உள்ளவர் என்று நான் விசுவசிக்கிறேன் இயேசுவின் உதவியை கொண்டு இவ்வுலகில் நேர்மையாய் வாழ்ந்து பரகதியில் பாக்கியமாய் வாழும் கிருபையை சேசுவின் திருஹிருதயம் என கழிப்பதாக இக்கிருபையை என்னை சுற்றியுள்ள யாவருக்கும் கேட்கிறேன் ஜவமாலை ராக்கிணியே பாத்திம மாதாவே என்மேல் இறங்கியிருளும் ஆமேன் சரிதை ஜான் ஆமத் எனும் சாமிநாத சபை ஸ்பெயின் தேசத்தில் ஓராண்டு தபசுகால பிரசங்கங்கள் செய்து களைப்பாயிருந்தார் அப்போது பேய் பிடித்த ஒரு சிறுமியை அவரிடம் கொண்டு வந்தார்கள் பற்பல பேயோட்டும் சடங்கை செய்தும் பயன் இல்லாததைக் கண்டு தன் ஜெவமாலையை எடுத்து அக்குழந்தையின் கழுத்தில் போட்டார் உடனே அதை எடுத்து விடுங்கள் அதை அகற்றுங்கள் ஜெவ மாலை என்னை வாதிக்கிறது என்று அக்குழந்தை அலறினாள் வீணாக இறங்கி குருவானவர் ஜெபமாலையை குழந்தையின் கழுத்திலிருந்து நீக்கிவிட்டார் அடுத்த இரவு ஆத்ம குருவானவர் படுத்திருந்த போது குழந்தையை பிடித்திருந்த பேய்கள் ஆரா கோபத்தால் சீறி அவரை கொல்ல வந்தன அவர் தன் கையால் ஜெபமாலையை இறுக்கி பிடித்திருந்தார் அப்பெய்கள் என்ன பிரயாசைப்பட்டும் அதை பறிக்க அவைகளால் இயலவில்லை அதை கொண்டு அவைகளை நன்றாய் அடித்து பரிசுத்த மாமரியே பரிசுத்த ஜெபமாலையின் மாதாவே என் உதவிக்கு வாரும் என்று கூறி அவைகளை விரட்டிவிட்டார் மறுநாள் குருவானவர் கோயிலுக்கு போனபோது மறுபடியும் அக்குழந்தையை கண்டார் பேய்கள் அவளை விட்டு இன்னும் போகவில்லை ஒரு பேய் சிரிக்க தொடங்கி தமாஷாய் கேட்டது சகோதரரே நேற்றிரவு ஜெபமாலை இல்லாமல் இருந்திருப்பேரே ஆகில் உம்மை தொலைத்திருப்போம் பக்தி உள்ளா குருவானவர் உடனே ஜெபமாலையை குழந்தையின் கழுத்தில் போட்டு சொன்னார் இச்சிறுமியின் உடலை விட்டு ஓடும்படி சேசுவின் திருநாமத்தை கொண்டும் அவருடைய திருத்தாயார மரியின் நாமத்தை கொண்டும் மகாபரிசுத்த ஜெபமாலையின் வல்லமையை கொண்டும் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் அப்பெய்கள் பயந்து அரண்டு ஓடிவிட்டன பதினாறாம் நூற்றாண்டில் அர்ச்சிஷ்ட சவேரியார் தமிழ்நாட்டில் போதித்துக் கொண்டிருக்கும் போது பற்பல சமயத்தில் மக்கள் வந்து தங்கள் வீட்டில் பேய் பிடித்தவர்கள் கத்துகிறார்கள் வருந்துகிறார்கள் என்பர் சவேரியார் ஞான உபதேசம் கற்றுக் கொடுக்கும் அலுவலை தன் ஜெபமாலையை எடுத்து ஒரு குழந்தையின் கையில் கொடுத்து பேய் பிடித்தவள் மேல் கொண்டு வைத்து வரும்படி சொல்லுவார் ஜெபமாலை உடலில் பட்டவுடனே பேய்கள் உருண்டடி தோடிவிடும் பற்பல சமயங்களில் இவ்விதம் நடந்தது